நம்மை திக்கற்றவர்களாய் விடாத தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக அசைந்து கொண்டிருக்கும் பூமியில் வாழ்கிற நாம் ரச்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவன் கட்டி அசைவில்லாத ராஜ்யமாகிய பர்லோகத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதியுடையவர்களாய் இருக்கிறோமா விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரஹாம் ஐஸ்வர்யத்தில் சீமானாய் இருந்த பொழுதும் ஏன் ஏழ்மையாய் கூடாரத்தில் சஞ்சரித்தார் ரச்சிக்கப்பட்டவனாயிருந்தாலும் யார் பரலோவத்திற்கு புறம்பாக்கப்படுவார்கள் ஏன் பெண்கள் ஆராதனையில் முக்காடு போட வேண்டும் எது வீணான ஆராதனை என்ற தலைப்புகளில் பரிசுத்த வேதத்திலிருக்கும் பரலோகத்திற்குப் போகும் வழியை தெளிவாய் நமக்கு காண்பிக்க வருகிறார் புதிய இஸ்லேம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் பரலோகத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்க தகுதியுடையவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை இந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வைத்து அறிந்து கொள்ளலாம் தேவன் வரப்போகிறார் ஆயத்தப்படி வீரர்களாக தேவனுடைய மயமண்டதாக நம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக பிரசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சபையாய் தேவனுக்கு மீண்டும் ஒரு பிரசுத்த ஆராதனை ஏறெடுக்கும்படியாக தேவன் நம்ம எல்லோருக்கும் அவருடைய கிருவைக்காக ஆண்டு நான் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் மகிமைப்படுத்துகிறேன் ஹேலேலோயா தேவனருடைய சொல்ல முடியாத இவுக்காக ஆண்டவருக்கு நன்றி ஹேலேலோயா ஹலையலோயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வருடத்தின் கடைசி நாட்களை நாம் எட்டி கொண்டிருக்கின்றோம் இந்த வருடம் முழுவதும் கர்த்தன் அம்மை காத்தார் சபையை காப்பாற்றினார் அதற்காக தேவனுக்கு சுதோத்திரம் செலுத்துகிறேன் வரக்கூடிய நாளும் எவ்விதமாக இருக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய பிள்ளைகள் யாவருமே காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய போகின்றார் அதற்காக நான் கர்த்தனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹாலே லோயா ஹாலே லோயா நேற்று இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை தூங்க கருத்தர் விடவும் தூக்கும் எனக்கு வரவு இல்லை நான் இங்கிருந்து ரொம்ப லேட்டாக தான் கலைப்போடு சென்றேன் பாசிட்டிங் ப்ரேயர் முடித்து விட்டு வீட்டுக்கு சென்று அதாவது நான் என்னுடைய பிரேயரில் அமர்ந்தேன் அமர்ந்தால் பிரேயரை எனக்கு விட முடியாது அப்படியே கருத்தரை துதித்துக் கொண்டே இருந்தேன் அந்த நிலையோடு நேரம் ரொம்ப ஆகிவிட்டது என்று படுக்க சென்றேன் படைத்தால் நான் இங்கே இருந்தது மாதிரி அல்ல வேறு ஒரு தேசத்தில் இருக்கிறது போல எனக்கு தெரிந்தது ஹலே லோய்யா முழுவதும் பற்பல பாசைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றேன் அது நேரத்தில் எனக்கு பிரசுத்தவானுடைய சத்தம் என்னுடைய கேட்கிறது கடந்து போன வந்து அங்கே இருந்து அந்த அந்த அந்த சத்தத்தோடு அவருடைய சத்தத்தை நான் அதாவது எனக்கு ஆறுதலும் ஆலோசனையும் எனக்கு தெரிந்தது கண்ணை மூடி பிரயாசப்பட்டு பார்த்தேன் செய்ய போகிறார் என்று மட்டும் நான் அறிகிறேன் கட்டடப்பிழம் மகிழ்ச்சியோடு கட்டுரை பிள்ளைகள் ஜபத்தோடு கேட்டு நாமும் அந்த உன்னதமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வாங்கியுள்ளவர்களால் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை ஒருவர் சொல்லி இருப்பேன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஒருத்தம் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஒருத்தம் யாருக்கு சொன்னால் அப்போ சலர்களுக்கு <laughs> அப்பந்த எல்ல சொன்ன ஆண்டவர் வரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது அந்த வீட்டை யாருக்கு கொடுப்பா அதாவது இந்த பூமியில அதாவது ஆயிரம் வருஷம் குடியிருக்கிறது போல அஸ்திபாரம் மட்டும் கோழிகளையும் கட்டி சொங்களோடு பெரிய துரு பூச்சி அதை கெடுக்கவும் செய்யாது என்று சொல்லி இருக்கின்றார் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கத்தர சொல்லுகிறார் அலேலையா அலையலையா நாமும் இந்த லோகத்தினுடைய வாழ்க்கையை விட்டு விட்டு யேசுக்காக வாழ முடியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணம் செய்திருக்கிறோம் நம்மை பார்த்து என்று கத்தர சொல்லுகிறார் உங்களுக்காக ஒரு வீட்டை வருவே என்று சொல்லுானுக்கு வர்கள் தான் இந்த வாழ்க்கையை வெறுக்கின்றார்கள் அவைகளை துச்சமாக எண்ணுகின்றார்கள் இந்த லோகத்தில் அதாவது தன்னுடைய அஸ்திபாரத்தை ஆழமாக போடாமல் தன்னுடைய அஸ்திபாரத்தை எங்கே போடுகிறார்கள் கிறிஸ்துக்குள்ளாக அங்கே பரலோகத்தினருக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டிக் கொண்டிருக்கின்றார் அழைத்து செல்ல வரப்போகிறார் கத்தருக்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மோசை போன்ற பிரசத்தவான்களுக்கு அந்த பார்வை உண்டாயிருந்தது அதாவது தேவன் கட்டி உண்டாக்கிய அந்த வீட்டை பற்றிய அறிவு இனி வரும் பதம் மேல் இந்த பூமியில் அதாவது எல்லாவற்றையும் எதில் அதாவது தீர்க்கதர்சியாக அழைத்து இப்படி சொல்கின்ற உள்ளத்தில் ஒரு பெரிய கவலை இருக்கின்றது என்ன என்றால் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி கூடாரத்து மாளிகை படுக்கைகளை நான் படிப்பது எப்படி அந்த கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஒரு வீட்டை கட்டு வரைக்கும் படுக்கையாக கட்ட மேல ஏற மாட்டேன் கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கவும் அவர் தீர்மானம் செய்து சொன்னார் பார்வைக்கும் சரிதான வீட்டுக்கு சென்றார் சென்ற போது நாத்தானிடத்தில் கர்த்தர் பேசினார் ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்று சொல்லு என்று சொன்னார் அவன் எனக்கு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை வந்தது அல்லவாடினாலும் அவருக்கு ஒரு வீட்டை கட்டப்போகிறேன் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் வாசிக்கிற்கும் இழைப்பாரும் பண்ணினேன் வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் அறிவிக்கிறார் தேவனுக்கு மெய்மை உண்டாவதாக என்ன சொல்லுகிறார் அதாவது கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுகிறார் கெட்ட போகிறார் என்பதை எனக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார் என்ன பாருங்க தொடர்ந்து வாசன் பதினெட்டு முதல் இருபத்தி ஒரு பிரவேசித்து கத்தருடைய சமூகத்திலிருந்து கத்திராகி ஆண்டவரே தேவரம் என் வீடும் எம்மாத்திரம் கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது என்ன தேவனுக்கு மய்மை உண்டாவதாக எனக்கு வீடு கட்டுவே சொன்னீரே தாவிய சொல்ல வேண்டியது என்ன எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இவ்வளவு பெரிய ஒரு சாக்கியத்தை செய்திருக்கிறே எனக்கு வீடு கட்டுகிறீர்கள் உருவாக்கிக் கொண்டு ார் இந்த மாளிகை முதல் இருபத்தி வரைக்கும் ஒருவர் எப்படி கட்டப்பட்டிருந்ததா கட்டப்பட்டிருந்தது தெளிந்த பழகிக்கு ஒப்பான பழங்குப்பான சகலங்களும் இந்திர நீளம் மூன்றாவது சந்திரகாந்தம் நான்காவது மரகதம் ஐந்தாவது கோமேதகம் ஆறாவது பதும ஏழாவது சுவர்ண எட்டாவது படிகப்பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுதீரம் பனிரெண்டாவது சுகந்தி இவைகளே பனிரெண்டு வாசலும் முத்துக்களாக முத்துக்களாக இருந்தது பனிரெண்டு முத்துக்கள் ஒரு வாசலுக்கு ஒரு முத்து இந்த பூமியில மரவேலை செய்யணும் நாலு கம்பு வேணும் ஒரு வாசலுடன் கல்லுநாளுடன் அதுக்கு நாலு கல்கள் வேணும் குறும்படி வேணும் மேற்படி வேணும் நீளப்படிகள் வேணும் நீல கம்புதான் வாசல் விட ஆனால் அந்த நகரத்திற்குரிய வாசல் எப்படிப்பட்டது என்றால் ஒரே கல்லு ஒரே முத்துல அதாவது குடைந்து வாசல் செய்து விடப்பட்டிருக்குமா அவ்வளவு பெரிய மகிமையுள்ள ஒரு வீட்டை ஆண்டு தமிழர்களுக்கு கட்டிக் கொண்டிருக்கின்றார் எனக்கு வீடு கட்ட வேண்டும் என்று உனக்கு கவலை வந்தது என்னுடைய ஊழியத்தை பற்றி என்னுடைய ஆலயத்தை பற்றி என்னுடைய காரியத்தை பற்றி உனக்கு ஒரு அக்கறை இருக்கிறபடியால் நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்று கிறிஸ்துக்காக வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற பெரிய இருக்கும் போது அதிகாரம் ஒன்பது பத்து வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கின்றோம் வாக்கு பரதேசை போல சஞ்சரித்து அந்த வாக்கு திட்டத்திற்கு உடன் சுதந்திர கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நினைத்திருந்தார் அதாவது பெரிய ஒரு மாளிகை கட்டி குடியிருந்திருக்கலாம் அது மாத்திரமில்லை அவர் ஒரு நகரத்தையே உருவாக்க சக்தி உண்டு ஒரு ஐஸ்வர்யமான நாம் காணுகின்றோம் இந்த அதாவது அந்த தேவ தர்சனம் பார்த்திருந்தபடி தேவன் கட்டி உண்டாக்கிய அந்த அஸ்திபாலம் நகரத்தை அவர் பார்த்திருந்தபடியால் இங்கே எப்படி இருந்தார் கூடாரத்திலே கூடியிருந்தார் பிள்ளைகள் அந்த வழியாக மூன்று பேர் வந்தார்கள் அந்த மூன்று பேரையும் அழைத்து அவர்களை தாகம் இருந்து பசியாற்றி அனுப்ப வேண்டும் என்று அவர்களை உட்காரத்தது எங்கே மரத்தடியா மரத்தில் வேற கால்களை தண்ணீர் கொடுத்தார் கால்களை முகம் கழிவுல உட்காருங்க இந்த மரத்து மரத்தடியில இந்த வேற உட்காருங்க நான் உங்களுக்கு ஆகாரம் தந்து அனுப்புகிறேன் என்று சொன்னார் லேலுயா தேவைய பிரசுத்தவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்று அதாவது தேவனை அறிந்திருக்கிற மக்களும் தஞ்சம் என்று வாழ்கின்றது நாம் காணுகின்றோம் இந்த பூலோகமே தஞ்சம் என்று வாழ்கின்றதை நாம் காணுகின்றோம் அவைகளில் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சமுதாயங்களை நாம் இன்று உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதிய சில நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம் ஆண்டவர் நமக்காக ஒரு மாளிகையை கட்டி கொண்டிருக்கின்றார் அந்த மாளிகைக்கு பனிரெண்டு கற்களும் பனிரெண்டு வயடூரங்கள் பொந்தளம் போட்ட ஒரு மாளிகை அப்படிப்பட்ட மாளிகை நமக்கு தேவன் உருவாக்கி என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் வரலாறு நாங்கள் ஒரு வாடகை கட்டிடத்தில் இருந்தோம் அந்த வாடகை கட்டிடத்திற்கு மாசம் இருபது ரூபாய் வாடகை அந்த இருபது ரூபாய் வாடகை ரெண்டு தடவையாக கொடுத்துக் கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட நம்முடைய புதிய சபை ஊழியத்துடைய ஆரம்ப காலம் அப்படிதான் இருந்தது இன்றைக்கு இருக்கிறவர்கள் அனைவருக்கு தெரியாது அப்படி இருக்கின்ற போது நாங்கள் இங்கிருந்து அரிதுவாரி சுகேஸ்வர மன்சூர் என்ற இந்த பிரகிதிகளுக்கு ஊழியத்துக்கு போய்விட்டோம் அங்கே ஊழியத்திற்கு போயிருக்கும் போது இந்த இடத்தினுடைய உடமஸ்தர் அந்த இடம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தது பாலடைந்தபடியாக நம்மட்ட கொடுத்தார்கள் இப்போ அந்த இடத்தை வேறொருவருக்கு கூட வாடகைக்கு கொடுப்பதற்காக நம்ம காலி பண்ண முடியும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த இடத்தை வாங்கி தருவேன் இந்த இடத்தின நாம மகிமைப்படும் நீங்க அதன் இந்த இடத்திலிருந்து என்னை ஆராதிக்கணும் சொல்லி இருந்தார் ஆனால் ஆராதிக்கிறோம் லட்டர் வந்தது பாம்பைக்கு நாங்கள் ஊழியத்தை படித்தோம் எப்படி இருக்கும் கருத்து சொல்லியிருக்கிறார் வாங்கி தருவேன் என்று இப்போ காலி பண்ணங்கள் என்று எங்கிருந்து கடிதம் காலிபடம் சொல்றார் என்று நம்முடைய பாஸ் எழுதியிருக்கிறார் அங்கே நாங்கள் ஜோபம் பண்ணினோம் கர்த்த சொன்னார் ஊருக்கு போங்களை வாங்கி தருவேன் என்று இல்லையிலா இல்லையிலா இருபது ரூபா வாடகை ரெண்டு தடவை கொடுக்கிறோம் அது இருபத்தைந்து சென்று உள்ள ஒரு பெரிய இடம் பெரிய ஒரு பங்களான் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஊருக்கு வந்தோம் நபரை போய் பாச பார்த்தார்கள் அந்த நபர் சொன்னார் அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளாக இடத்தை காலி பண்ணி விடுங்கள் நான் வேறு ஆளுக்கு கொடுக்க போகிறேன் இல்லை கத்திரங்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உங்கள் கத்திரத்தில் பணம் வாங்கி கொடுங்க இத்தனை ஆயிரம் ரூபாய் அப்போது ஆயிரம் ரூபாய்னால் பெரிய காசு இருபத்தைவாய் கொடுத்து விடுங்கள் இடத்தை தந்து என்று அவர் சொன்னார் விலைக்கு நாங்கள் கொடுக்கத்தான் போட்டிருக்கிறோம் கொடுக்குறோம் இப்போ நான் ஜெபம் பண்ணினோம் இல்லையிலோயா இல்லையிலோயா இப்போது நம்முடைய பாசுகளாக அங்காங்க பெரிய பெரிய பாசுகளாக வெளிநாடுகள் உள்நாட்டில் இருக்கிறவர்கள் அப்பொழுது காலேஜில் படித்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினோம் தெரியப்படுத்திய போது அதில் ஒருவர் ஒரு கடனில் இருந்த ராஜஸ்தானவங்களுக்கு சொல்ல நான் இந்த சரத்திரத்தை ஆரம்பித்தேன் இல்லையிலோயா அவர் இன்ஜினியரிங் காலேஜில் லாஸ்ட் இயர் படித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் எழுதினார் கடிதம் என்னிடத்துல காசு இல்லை நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள பையன் ஆனப்படால நான் ஒன்று செய்கிறேன் இந்த ஆலயம் வாங்கிறது வரைக்கும் நான் அதாவது என்னுடைய படுக்கைகளை படுக்க மாட்டேன் வெறும் தரையிலே நான் படுப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் இல்லையிலா இன்றைக்கு அப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கின்றார்கள் இல்லையிலா கர்த்தருக்காக நான் இந்த காரியம் கர்த்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தனுக்காக நான் வெறுந்தரையில படுத்திருப்பேன் துணி வைக்க மாட்டேன் பாயம் வைக்க மாட்டேன் வெறுந்தரையில படுப்பேன் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறேன் நமக்கு ஆச்சரியமாக இருந்தது கர்த்தர் இடத்தை வாங்குவதற்கு பதினைந்து நாளைக்குள்ளாக நமக்கு உதவி செய்தார் எல்லையிலோயா எல்லையிலோயா அப்படி எண்ணியவர்கள் இன்று சொந்த பங்களா போட்டு சொந்த ஆலையும் கட்டி அங்கே பெரிய பாஸ்டஸ்களாக இருக்கிறார்கள் உத்தியோகத்திலிருந்து இப்படாகி இருக்கிறார்கள் ஆண்டு சொல்லுகிறேன் என்றால் கிறிஸ்துக்காக தேவனுக்காக யார் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் பெரியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அங்கே இருக்கிறார் அவர்கள் அவருடைய விசுவாசிகள் எல்லாம் இங்கே மறிக்கிற விசுவாசிகள் எல்லாம் அவருடைய மடியில் கொண்டு விடப்படுகிறார்கள் என்று அவருக்கு ஒரு பெயரும் சூட்டி விசுவாசிகளுக்கு அவர்கள் கத்தனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை தங்களுடைய செல்வங்களை தங்களுடைய ஜீவனை அர்ப்பணம் செய்திருந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் அவர்களை தேவன் மேன்மைப்படுத்தினார் அவர்களை பார்த்துதான் சொல்லுகிறார் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த போகிறேன் ஆயத்த பண்ணி விட்டு மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல அந்த வீடு அந்த இடம் நான் இருக்கிற இடம் அங்கே உங்களை நான் கொண்டு சேர்ப்பேன் என்று இறைவனாக சொல்லி இருக்கிற அப்படின்னாலே அந்தவரை நான் சோதனைக்கிறேன் வேறவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான கச்சரை பிள்ளைகளே அப்படினால தாவிதுக்கு கத்தர் சொன்னார் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் நீ எனக்கு வீடு கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தபடினால் நீ பிரயாசம் பட வேண்டாம் நான் உனக்கு வீடு கட்டுகிறேன் என்று சொன்ன முத்துக்களினால் அலங்கரிக்கப்பட்ட வீடு என்று நாம் காணுகின்றோம் அந்த வீட்டை தெரிந்து கொண்ட ஆபரகம் தன்னுடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மகனாக இஸ்லாக்கோடு கூட கூடாரத்திலே கூடியிருந்தார் ஹலையிலா எதற்கென்றால் தேவன் கட்டி உண்டாக்கியம் உள்ள நகரத்திற்கு அவர் காத்திருந்து இப்படி அங்கே போய்விட்டார் எல்லாருமே கச்சரிப்பிள்ளைகளை நாளில் நாம் கேட்கிற காரியம் கருத்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணிக் இந்த உலகத்தில் வாழ்கிற மிகவும் சொற்பமான நாள் என்று நாம் காடுகிறோம் யார் எப்போ போகிறார்கள் என்று தெரியாது இந்த ஆண்டிலேயே நம்முடைய பலர் பரவத்துக்கு போயிருக்கின்றார்கள் அவர்கள் துன்பங்களை மறந்து இவர்களை விட்டு அவர்கள் அந்த நித்திய வீட்டுக்கு போய்விட்டார்கள் நம்முடைய எதிர்பார்ப்பும் அதுதான் எதிர்பார்ப்பும் அந்த வீட்டிற்கு செல்லுகின்ற அந்த நாள் இன்ப இன்ப இன்ப நாள் ஆக இருக்கும் அலேரு அலேரு அந்த வீட்டை எதிர்பார்த்து இந்த லோகத்திலே அவர்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் அதற்காக குடியிருக்கோக்கம் எதாக இருக்க வேண்டும் என்ற உனக்காக வீட்டை கட்டுகிறேன் என்று சொன்னார் அதுபடினால கர்த்தாக வாழ்க்கையை பிரயாசப்படுகின்றார்களோ தியாகம் பண்ணுகின்றார்களோ லோகத்தை மறந்து கத்திற்காக வாழ வேணும் என்று வாழ்க்கை அவர்களுக்கு அந்த வீடு சொந்தமாகிறது அலேலு அந்த வீடு சொந்தமாகிறது இந்த லோகத்திலே கத்தர்க்காக எதுவுமே எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடாமல் இருந்துவிட்டு அங்கே போய் இந்த மாளிகையில குடியிருக்கணும் கத்தாக இந்த வீட்டு எனக்கும் தர வேண்டும் என்றால் அது முடியாது அல்லவா என் அடிக்கடி இந்த கதை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் பரலோகத்தில் இப்படி இருக்குமா என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் ஒரு உதாரணம் அலேலுயா ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தார் ார் வாழ்க்கையில் அவருக்கு அதாவது ஊதியங்கள் வருமானங்களே அவர் ஈடுபட்டார் மக்களை பரலகத்துக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார் ஒரு நாள் அவர் பரலகத்துக்கு போய்விட்டார் இப்படி இருக்கும்போது விவசாயி பிறருக்குலி வேலை செய்ய ஒரு விவசாயம் தெரிந்தவர் இவர் ஒரு பெரிய பண்ணையாருக்கு வேலைக்காரனாக இருந்தார் அந்த பண்ணையாரும் ஒரு விசுவாசி அவரும் திடீரென்று மறித்தார் இந்த காலங்கள் முடிவடைந்தது இந்த ஏழை மகன் இந்த ஏழை கூலிக்காரந்த விவசாயி அங்கு செல்லும் போது பலகத்தில் ஒரே பெரிய ஆர்ப்பாட்டமாக பெரிய தூதகனங்கள் எல்லாம் ஒரே பெரிய குதூதல கொண்டாட்டமாக இருந்திருக்கிறது இவர் இங்க போன உடனே எவ்வளவு ஆறு பேர் வந்து ஐயா ஐயா எங்க ஐயா வந்துட்டான்னு சொல்லி பிடித்து கையை பிடிக்க காலை பிடிக்க இப்படி இருந்து வைக்கிறேன் அப்ப பல்லகத்தில் நினைச்சிருக்க இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு அப்ப ஒரு சொல்லுற இவர் மூலம்தான் இவர் மூலம் தான் நாங்கள் இந்த பரலகத்துக்கு வந்தோம் இவர் மூலம் தான் பல்லவத்துக்கு வந்தோம் என்று ஒருவராக சொல்ல ஆரம்பித்தாரே அவருக்கு ஒரு அவரு தேவதூர்ல அழைத்து சென்றார்கள் பெரிய ஒரு பங்களாத கொண்டு வர உட்கார வைத்தார் அங்கே ஒரு பெரிய ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்கின்றார் கொஞ்ச நாளிலிருந்து ஜமீனும் அரித்தான் இவருக்கு வேலை கொடுத்தான் அந்த மனிதனும் அரித்து போயிட்டான் இவன் அங்கே சென்றான் அங்கே சென்றபோது ஒரு அணக்கமும் இல்லை ஒரு வரவேற்பும் இல்லை எப்படி அங்கே போனார் அங்கே போனார் போய் போகும்போது தேவதெண்டு முக்கம் கையப்பிடித்து இவரை அழைத்து கொண்டு சென்றார்கள் உங்களுடைய இடத்துக்கு வாரம் என்று சென்றார்கள் போகிற வழியிலே அவ வேலைக்காரன் ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா இவருக்கு சந்தோஷன்னா தாங்க முடியாதுனால என்னுடைய வேலைக்காரனுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குமானால் எனக்கு எவ்வளோ பெரிய மாளிகை இருக்கும் அப்படின்னால்தான் இதை எவ்வளோ தூரமாய் கூட்டிக் கொண்டு போகிறாரு என்று சொல்லி கூட்டிக் போய் கடகஓடியிலே பல்லவத்தில் அங்கே ஒன்றும் ஓலை கிடையாது அங்கே ஒரு சின்ன ஒரு ஓலைக்கூடி செயல் கொண்டு இதுதான் உங்களுக்கு ஒரு இடம் என்று உட்கார உட்காருங்க சொல்லியனுடைய வேலைக்காரன் இவ்வளவு பெரிய இடத்தில் உட்காரன் இருக்கும்போது எனக்கு இந்த இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேட்க அவர் இந்த பூமியில் இருக்கும்போது இறைவனுக்காக இறை உலகத்திற்கு மக்களை சேர்க்கும் காரியத்திற்காகவே தன்னை தியாகம் பண்ணினார் ஆன அப்படினால் அவருக்கு இப்படிப்பட்ட இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் இதுவரைக்கும் அதாவது உங்களுடைய கணக்கில் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இருபத்தாறு ரூபாய் வந்து சேர்ந்து இருக்கிறது பரலோகத்துக்கு சேர்ந்து இருக்கிறது அதற்கு என்னென்ன ஜாம்களை வாங்கி இந்த போடப்பட்டிருக்கிறது இதில் உட்கார் அருமையானவர்களே ஆண்டவன் ஆகிய தேவர் வருகின்றார் வரப்போகின்றார் வந்து என்ன பண்ணுவார் அவனவருடைய கிரிகளுக்கு தக்க பலனை இந்த லத்தில் யார் யார் யார் யார் இறைவனுக்காக எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்தார்களோ எவ்வளவுக்கு கற்பனையின்படி ஜீவித்தார்களோ எவ்வளவு கற்பருக்காக வாழ்க்கையை செலவு பண்ணினார்களோ அர்ப்பணம் பண்ணினார்களோ தேவனுக்காக வாழ்ந்தார்களோ அதற்குரிய இட பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று இறை சொல்லுகிறதற்காக ஆனவரை நான் சோத்திருக்கிறேன் அறிந்து கொண்ட உண்மை அதாவது அவர்களை அவர்களை இவர்களை பார்த்தல நான் வந்து கத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்ப அதனுடைய பலன் எனக்கு மரலகத்தில் மிகுதியாக மிகுதியாக இருக்கும் என்ற இந்த உணர்வை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றபடி வெளியே யாருடைய பார்வைக்காக நாம் வாழ வேண்டாம் யாருடைய பார்வைக்காக நான் கத்தோடைய காரியத்தில் தியாகம் பண்ண வேண்டாம் நமக்கு அதுக்குரிய பலன் பரலோகத்தில் உண்டு என்கிற இந்த எண்ணத்தோடு நாம் முன்னேற வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டு வரை சோற்றுகிறேன் கத்திய வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்காக ஒரு சொலத்தை இரண்டாவதாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை நவாசிக்கலாம் அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பாட்டாவது நகரம் நமக்கு உண்டு அதற்கு அரணமாக அந்த நகரத்திற்கு ரட்சிப்பையே அதற்கு அரணாக கொடுத்திருக்கின்றார் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்களை திறவுங்கள் என்ற சத்தம் உள்ளே இருந்து உண்டாகும் உள்ளே இருந்து என்ன சத்தம் உண்டாகும் இங்கே இருந்து மூச்சு விட்டோட மகன் வருகிறார்கள் மகன் வருகிறார் சத்தியத்தை கை வருகிறார்கள் வாசலை திறந்து அந்த வாசல் எப்பொழுது பூட்டிதான் இருக்கும் ஆண்டு கட்டி கொண்டிருக்கிற அந்த வீடு இருக்கிறது அது திறந்தே இருக்காது பூட்டி இருக்கும் யாருக்கு திறக்கப்படும் என்றால் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருந்து அங்கே சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு அது நீதியுள்ள வாசல் சொல்லுாடி நான் அருமையான கற்றுப்பிள்ளைகளை வாழ்க்கையில நான் சத்தியத்தை கவனமாய் கை கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது வெளிப்பட விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தையும் நான் வாசிக்கும் போது இவ்வளமாக பார்க்கின்றோம் ஜீவ விருஷத்தின் மேல்லை மேல அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வழியா நகரத்துக்குள் வாசல் ஒழிய நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் கற்பனின்படி செய்கிறவர்கள் கற்பனின்படி செய்கிறவர்கள் ஜீவத்தின் மேல் அதிகாரம் வாசல் வழியா இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு உரிமை கிடைக்கும் என்றால் சத்தியத்தின்படி நடக்கிற அவர்கள் தான் என்று வாக்கு சொல்லுகிறது அதற்காக ஆண்டு நன்றி சொல்லுகிறேன் சத்தியத்தை கைக்கொண்டு சத்தியத்தைக்கல்ல சத்தியத்தைக்கொண்டு வருகிற்கு வாசல் உடனே திறக்கப்படும் யாருக்கு திறக்கப்படும் சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்களுக்கு அந்த நாட்கள் ஆதாமை குறித்து நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார் சொன்ன சத்திய வாக்கை அவர் மீறிவிட்டார் மீறிவிட்டபடினால அதாவது அந்த ஜீவ லட்சத்திற்கு போகிற அந்த ஏதேனுக்குள்ளே போகிற வாசல் பூட்டப்பட்டாகிவிட்டது சுடலொளி பட்டயத்தை வைத்து உள்ளே யாரும் பரிமசிக்கக்கூடாது என்று பூட்டப்பட்டுவிட்டது இப்பொழுது அந்த ஜீவ லட்சம் இருக்கிறது வரதேசில் இருக்கிறது அந்த ஜீவசத்தின்மையால் அதிகாரம் உடையவர்களாவது இருக்கும் அதாவது சத்தியத்தின்படி அதாவது நடந்து அந்த வாசலுக்குள் பிரவேசித்து அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்று எது கரியை அந்த மேன்மையை அனுபவிக்க கர்த்தர் யாருக்கு உரிமை கொடுக்கிறார் என்றால் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்று நாம் காண்கிறோம் அவர்களுக்கு அந்த உரிமை ஆண்டவர் தருகின்றார் அவர்கள் வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்து அவர்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் அவர்களே பாக்கியவான்கள் என்று இறைவாக்கு சொல்கிற மொழியினால ஆண்டு நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக அடிக்கடி பின்மாறுகிறதோ எழுந்திருக்கிறதோ அறிக்கை செய்கிறதாயிருக்கிறது இவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவசிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் நன்மை தெரிந்து கொடுங்க நியாய தீர்ப்பின் காலத்தில் ஏதாவது உண்டு என்று எழுதியிருக்கிறது நியாய தீர்ப்பு துரோகத்தில் காலத்துக்குள்ள முன்னால மறித்து விட்டவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அந்த நியாய தீர்ப்பில் ஒருவேளை ஏதாவது இடத்துக்கு போவார்கள் என்று நாம் அறியும் ஆனால் இந்த தேவன்கள் உங்களுக்காக ஒரு சப்பரேட் எப்படி <laughs> மாறுபட்டார்கள் நாள்தான் சொல்லுகிறேன் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ரொம்ப கவனமாக பாதுகாத்துக் உங்களுக்காக ஒருத்திப்படுத்த இருபத்தி இரண்டாவது பதினைந்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது நான் பார்க்கின்றோம் நாய்களும் சூனியக்காரரும் நாய்களும் சூனியக்காரரும் பொது வரும் அதாவது ஒரு மனிதன் அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு திரும்ப எடுத்துக்கொள்வார்கள் செய்வார்களான முழிந்து வரும் பார்ப்பார்கள் வேதத்தில பின்மாறிப்போனவர்களுக்கு நாய்கள் என்றும் பன்றிகள் என்றும் வேதத்திலே சொல்லி கழுவப்பட்ட பன்றி திரும்ப திரும்ப சேர்த்துக் போலவும் கட்சியினர் திரும்ப தங்கிற போலவும் பின்பற்றக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கின்றது சின்ன காரியத்திற்கு கச்சனை மறுதளிக்கிறதும் சின்ன ஒரு சல்கைக்காக பிரமாணத்தை மீறுகிறதும் ஒரு சின்ன மனஸ்தாபம் பின்வாராதீர்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் ஆரம்பி நாள அருமையான கற்றுடைய பிள்ளைகள நாய்களும் சூரியக்காரர்களும் தொடர்ந்து ஒரு பட்டியல நம் அவர்கள் புறம்பாயிருப்பார்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கின்றார் மனிதர்கள் தங்களை அர்ப்பணம் செய்தார்கள் கருத்தாக வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் அவள் எல்லாம் இன்று அங்கே போய்விட்டார்கள் அங்கே இருக்கிறார்கள் நம்ம இடத்திருந்து போன பிரசுத்துவானு எங்கே இருக்கிறார் என்று இங்கே பெரும்பகுதி பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் உண்டாகி கொண்டிருக்க நேற்று இரவுலேயோ இப்படியே விடியே நான் அந்த தரிசனத்தை தான் பார்த்திருக்கின்றேன் அவர்களமைக்குள்ளார்கள் அளவுக்கு அது மகிழ்ச்சியில தான் வாசிக்கின்றோம் அது விளையாறப்பட்ட ஒரு இடம் என்று நாம் பார்க்கின்றோம் அறுபடியும் அருமையானவர்களே அதற்காக கத்திரமடைத்திருக்கின்றார் அந்த இடத்திற்கு போகிறவர்கள் சத்தியத்தை கை இருக்க வேண்டும் அதற்கு வைக்கப்பட்டிருக்கிறதான அதாவது சுவர்கள் அதற்கு வைக்கப்பட்டிருக்கிறான் அதாவது பாதுகாப்பு ரட்சிப்பே அதற்கு மதிலாக ஆண்டு அவர் கொடுத்திருக்கின்றார் அந்த நகரத்திற்கு என்று நாம் காணுகிறோம் அப்படினால ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தை கை கொள்கிற அந்த மக்கள் வாசலொலியாகி உள்ளே பிரவேசித்து ஆதாம் இழந்து போன ஜீவிரட்சத்தின் கனியை அவர்கள் சாப்பிடுவார்கள் ஆனப்படினால வாசலொலியாக உள்ள பிரவேசிக்கிறவன் பாக்கிவான் கற்பனையின்படி நடந்து வாசலொலியாக பிரவேசிக்கிறவன் ஜீலட்சத்தின் மேல் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்களுக்கு அதில் உரிமை உண்டு அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால சோதரர்கிறேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்திருக்கிறேன் ஆயத்த போயிருக்கிறேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி ஹலேலுயா உலகம் முழுவதும் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது அவ்வளவு பெரிய இடம் அந்த தேவன் கட்டி கொண்டிருக்கிற வீடு அந்த மாளிகை என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டு நான் மூன்று முதல் ஐந்து வரைக்குள்ள ஒருவர் சொல்லுகிறார் என்றார் அதற்கு நிக்கவே ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தினம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான் ஏசு பிரதிபத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் வேண்ட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கட்டிக்கொண்டிருக்கிற வீட்டுக்குள் ஒருவன் பிரவேசிக்க வேண்டும் அவன் மறுபடியும் பிறந்தவனாக பிறந்தவனாக இருக்க வேண்டும் ஜத்தினும்வினாலும் இருக்க வேண்டும் அவர்கள் தான் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அது செய்யாதவர்கள் அந்த வீட்டை காணவும் முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது காண கூட முடியாது பிரவேசிக்கிறது எங்கே அருமையால் அருமையானவர்களே நாம் ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்கப்பட்டிருக்கின்றோம் நம்மை கர்த்தர் பிறப்பித்திருக்கின்ற இதை மறுதளித்துவிடக் கூடாது சிலருக்கு சில வசதி வாய்ப்புகள் வந்த உடனே விட்டு போன பழைய காரியங்களை தொடர ஆரம்பிக்கின்றார்கள் அவர்களை கேள்விப்படும் போ நான் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் சின்ன வயதிலே காதுகுத்தாமலும் ஆபரணங்கள் அடையாமல் இருந்தவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டான என்ன சொல்லுகின்றார்கள் நகை போடுவதில் ஒண்ணு தப்பு இல்லை சொல்லு அவங்க தப்பு இல்லைன்னு உடனே அது தப்பில்லாம் பேருமா வேதமைப்படி சொல்லுகின்றது அருமையான கத்துடைய பிள்ளைகளே பின்னாலே சொல்லுகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவ சமூகத்தில் பெற்றுக் கொண்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ரட்சிப்பையே அரணாக மதிலாக அந்த வீட்டுக்கு தேவன் தந்திருக்கின்றார் அந்த ரட்சிப்பில பழுது ஏற்படும் போது அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் நாய்கள் நாய் சுவாவுடையவர்கள் அதாவது புறம்பாக இருப்பார்கள் வீட்டுக்குள்ளே போக முடியாது என்று வாக்கு சொபத்தின் அதிகார்பன கைகொண்டு அவர்கள் தான் மற்றபடி உலகத்தில் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை சிலர் சொல்லுவார்கள் இந்த காரியம் நடந்துட்டா நாங்கள் ஒரு பெரிய கோயிலே உங்களுக்கு கட்டிடுறோம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜெபம் பண்ணி மட்டும் அதை செய்து நடக்க குணமாக்கி விட்டுருங்க என்று சொல்லுவார்கள் நமக்கு அதை கேட்கும்போது வேடிக்கையாக இருக்கும் இல்லை நாம் அறிந்து இருக்கிற என்றால் நம்முடைய தகப்பலுக்குத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே சொந்தம் நாம் அதற்கு உரிமையாளர்கள் நமக்காகத்தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார் அவர் பெரியவர் இவர் பெரியவர் என்பதை நாம் மனதில் பெரியவர்களுக்கு கனத்தை நாம் கொடுக்கின்றோம் கத்துணைய பார்வையே தேவ சோகத்தில் அதை கொண்டு வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்கிறது இல்லை ஆஹ் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான சொன்ன விவேகானந்த நகர்ல எனக்கு இத்தனை ஏக்கர் இருக்கிறது என்னுடைய மகனை நீங்கள் குணமாக்கொடுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய தேவ ஒன்று இந்த நிலையில் பேசினார்கள் சொன்னார் பத்து ஏக்கரல ஐம்பது ஏக்கர் நூறு தகப்பனுடைய ஏற்றுக் கொண்டால் அவருடைய மகனுக்கு சுகம் தாராளமாய் கொடுத்துருப்பார் அறிப்பிடலாம் அதை நீர் செய்ய நீர் வேற ஒன்றும் கொடுக்க வேண்டாம் உண்மையும் கொடுக்க வேண்டாம் பணத்தை கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் தேவையில்லை மனதை இயேசுக்கு கொடுக்கும் ஏற்றுக்கொள்ள அனைவரே நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் சோமை என்று நாம் சொன்னோம் தேவனுக்கு மயிம உண்டாவதாக ஜலத்தினாலும் ஆவிலாது பிறக்கிறவர்கள் தேவையான ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் பிரவேசிப்பார்கள் என்று சத்தியமாய் சத்தியமாக மையாகவே மையாகவே சொல்லுகிறேன் என்று இறை வாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் வாக்குகள் இருக்கிறார் ஆண்டவர் வீட்டை கட்டிவிட்டு வருவேன் வந்து நான் அழைத்து சொல்வேன் என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று நமக்கு பிராமர் பண்ணியிருக்கின்றார் ஹெலையிலொய்யா தேவனுக்கு மைமை உண்டாவதாக ஆ தேவன் ஒரு வாக்கு பண்ணியிருந்தார் வானத்திரத்தை போல பூமி கடற்கரை மனதை போல சந்ததிகளை பெருகப்படுவேன் என்று சொல்லியிருந்தார் அந்த வார்த்தையை ஆண்டு ஒரு ஈசா கடத்தில நினைப்பூட்டுகிறது ஆதி ஆகும் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது நான் பார்க்கலாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களை என் பிரமாணங்களை கைகொண்டபடினால் நான் ஒரு சந்ததியை வானத்த நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி ஒரு சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் ஒரு சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்விக்கப்படும் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஈசாக்கு கோராறிலே குடியிருந்தான் அப்படித்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து தேவனுக்கு மகிமை உண்டாதது யாரிடத்தில் சொல்லுகிற காரியம் ஈசாக்கின்ற ஆண்டவர் சொல்லுகின்றார் தகப்பனாகிய அவர்கள் சொல்லுக்கெல்லாம் கீழ்படிந்து கட்டளை பிரமாணங்கள் எல்லாம் கைகொண்ட சந்ததிகளை சொல்லி இருக்கிற தகப்பருக்கு நான் பிராமஸ் பண்ண தகப்பருக்கு வாக்கு எளிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவேன் உனக்கு நான் அதை தருவேன் என்று சொல்ற நீ பஞ்சமளைக்க அந்நிய தேசத்திற்கு போக வேண்டாம் இங்கே விதை விதை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார்லே லுயா அலேலியா ஆண்டவர் ஆய் தேவன் அவர் ஆசீர்வதித்தார அங்கே விதையிட்டார் வாக்கு அடிச்சூழலை நாமும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறபடினால் அந்த வீடு நமக்காகவும் கட்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அந்த வீட்டிற்கு செலுகின்றவர்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருக்க வேண்டும் கர்த்தருக்காக இந்த லோகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் கவலை உள்ளவர்களாக கத்துடைய காரியத்தில் ஈடுபடுகிறவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தேவன் அந்த வீட்டை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அந்த வீட்டை கட்டிக் கொண்டிருக்கின்றார் அதற்காக நான் இவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலோ அந்த வீட்டுக்குள் பிரவே சத்தியத்தின்படி நடக்கின்றவர்கள் சத்தியத்தை கை சத்தியத்தை பாதுகாக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்றுதம் சொல்கின்றது நன்றி மனிதன்ீவ த்தின் கனியின் தருவதற்கும் அண்ணவராகிய தேவனுடைய நகரமாக வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கும் கற்பனைகளை நாம் கை கற்பனைகளை கை நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை தரவுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று என்று நாம் காண கண்டோம் அருமையான பிள்ளைகள சத்தியத்தை கை தேவன் கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள் அதற்கு உடமஸ்தர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அதற்காக கடைசி காலத்தில் திருச்சபை உருவாக்கி நமக்கு மேலான சத்தியங்களை கருத்து தந்து சத்தியத்தின் பாலியன்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நகரத்துக்குள் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க உரிமையாளர்களாய் மாறுவதற்காக கருத்தர் சுத்தம் கொண்டு உங்களை என்னையும் அழைத்திருக்கின்றார் இந்த உலகத்தில் பல பாடுகள் பிரயாசங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் பல குறைபாடுகள் வாழ்க்கையில் இருந்தாலும் பிரவேசித்து அந்த வீட்டிலென்றும் வாழப்போகின்றோம் அதற்காக கத்தனம் அழைத்திருக்கிறபடினால நான் சோதனைக்கிறேன் மயி உண்டாவதாக மூன்றாவதாக எவரேற்கிறோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது ஒருவர் வாசிக்கலாம் அஸ்திவாரம் உள்ள ராஜ்யத்தை நாம் பயத்தோடும் பக்தியோடும் செய்யும்படி ஆராதனை செய்வது எப்படி பயத்தோடும் பக்தியோடும் தேவாலயங்களிலே அவைகளை பார்ப்பது அறிவு பயமும் இல்லை பக்தியும் இல்லை என்ற நிலை ஆகி கொண்டிருக்கிற திருச்சபை எழுப்பியிருக்கிறார் மேல நாடுகளில் பெண்கள் முற்காடு போடுகிறது இல்லை பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றோம் மலேசியா சென்றிருந்த போது அங்கே அந்த சூழலைய பார்த்தோம் அப்போ அவர்கள் இடத்துல பாச கேட்டார்கள் ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லவோ வேதம் சொல்லுகின்றது நீங்கள் முக்காடிட்டுக் கொள்கிறது இல்லையா பாசனத்தை சரியா படிக்கவில்லையா முக்காடு போடுவது வெட்கமாக இருந்தால் தலையை சிறைத்துக் கொள்ள கடவுள் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் எப்படினா நாங்கள் எதாவது கிராப் போட்டி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லாரும் ஏன் கிராப் போட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் வேத வசனத்தின் இப்படிதான் நாங்கள் இருக்கிறோம் வேத வசனம் அப்படி முக்காடு போட் துணித்துக்கு தலையிடப்படும் அவ்வளவு இருக்குமானால் தலையை முடிகப்பட்டே விட்டிரு என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அப்படியும் வசனத்தை படித்திருக்கிறார்கள் அருமையானவர்களே தேவ சவ அலட்சியம் செய்யப்படுகிற காலமாக இருக்கின்றது தேவருக்கு மகிமை உண்டாவதாக வேத வசனத்தில் எழுதியிருக்கிறதோ எழுதவில்லையோ ஒரு பயபக்தி என்பது அபரகம்முடைய மனைவியை ராஜா தூக்கொண்டு போய்விட்டான் திருப்பிய மனைவி என்று தெரிந்த போது தேவனால் அவர் எச்சரிக்கப்பட்டு அனுப்பும் போது என்ன கொடுத்தான் காசு கொடுத்து இது தலைக்கு முக்காடா இருக்க கடவுது என்று சொன்னார் அழகை வெளியே யாருக்கும் காட்டாது தேவ சமத்தில் வரும்போது மூடிக்குள் முக்காடிக்கொள் என்று எச்சரிப்பு கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் இன்னொரு அரசான்னு மனைவியை விரும்பி தூக்கி கொண்டு போவதற்கு காரணம் என்னபடினால உடலை மறைப்பது பெண்களுக்கு அழகு இப்பொழுதே சில இடங்களில் அதுவும் குறைந்து குறைந்து பிள்ளைகளுக்கு இப்படி இல்லாமல் விடுகிறார் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய சன்னிதானம் பிள்ளைகளையும் பரிசுத்தமாக காப்பாற்றினார் அவர் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அண்ணன்மார் வீட்டில விருந்து சாப்பிடுவார்கள் விருந்து சாப்பிட்டு முடிந்தவுடனே பத்து பிள்ளைகளும் ஆரியவர் பிள்ளைகள் அவருடைய பேச்சுவார்த்தையில் நடவடிக்கையில் ஏதாவது பரிஹாசங்கள் பண்ணி பாவத்துக்குள்ளாயிருப்பார்களோ என்று எண்ணி பிள்ளைகள் பேர் அவர் பலி செலுத்துவார் என்று சொல்லுகின்றது கத்தட பிள்ளைகள அசைவில்லாத ராட்சியத்தை அடைவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அசைவில்லாத ராட்சியத்திற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த ராட்சியத்தை சுதந்திரத்து கொள்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா பயத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் இருக்க வேண்டும் பார்க்கும் போது ஆராதனை நேரம் அல்லாத நேரங்களில் இருக்குது தொட்டில் கட்டி ஆட்டுகிறது அப்படியே நோயாளிகள் ஆலயத்தில் ஆராதனை நடக்கிறது எப்படி எத்தனையோ இருக்கிறது அருமையான அவர்களே இது தேவாலயா தேவனை ஆராதிக்கின்ற இடம் தேவனை கட்டி சேரும் இடம் கிருபாசனம் தேவன் பேசுகின்ற இடம் இது இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கின்றோம் அசைவில்லாத ராட்சியத்தை அடைவதற்கு இங்கே நாம் ஆயத்தப்படுவதற்காகத்தான் இந்த போதனைகள் தான் நமக்கு தரப்படுகின்றது நம்ம ஆலே வழிபாடு செய்கின்றோம் கட்டிக்கொண்டிருக்கிற அந்த அஸ்திபாரம் உள்ள கைவேலை பதிலாக அந்த வீட்டுக்குள்ளே செல்வதற்கு தேவனை ஆராதிக்கவதற்கு நாம் எப்படி ஆராதிக்கணும் பயம் பக்தி இசாக்கின் பயபக்திற்குரிய தேவன் என்று எிருக்கிறது பயத்தோடும் பக்தியோடும் கற்றரை ஆராதிக்க வேண்டும் என்று இறைவாக்க சொல்லுகிறது ஆலயத்துக்குள்ள நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தலைகன் நிற்பேன் வீட்டில் கிளம்பும் போது இந்த ஆலயத்தில் இருந்து சில நிமிடங்கள் முகம் தரையில் படுமடியாக தொழில் தான் செய்யறேன் சேர்ந்து கொண்டிருக்கிறேன் வேற அதுக்கு மேல ஒன்றும் செய்ய இல்லாதல்லவா ஆண்டவர் கொடுக்கிற கணத்தை அவள் என்படி என்ன அசைவில் தேவன் கட்டி உண்டாக்கிய அவர் வாசமாயிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் வயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் முதல் முதல் ரெண்டு பேர் ஆராதனை செய்தார்கள் காயின் ஆபேல் என்று சொல்லப்படுகிற ஆதாமுடைய மக்களாகிய ரெண்டு பேரும் பலி செலுத்தினார்கள் ஒருவருடைய ஆராதனை அங்கீகரித்தார் ஒருவருடைய ஆராதனை அங்கீகரிக்கவில்லை என்று நாம் காண்கின்றோம் இன்று ஆராதனை நிறைய ஆராதனைகள் நடக்கின்றது தேவன் யாருடைய ஆராதனை அங்கீகரிப்பார் சொல்லியிருக்கிறபடி கற்பனையின்படி அவர் விரும்புகிறபடி இருந்து அவரை எங்கே ஆராதிக்கிறார்களோ தேவனை ஆராதிக்கிறது பயத்தோடு பக்தியோடும் அவரை ஆராதிக்கின்றார்களோ அங்கே தேவன் பிரசன்னாயிருப்பார் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகின்றது ஆதி நான்காவது யாரும் அங்கீகரித்தால் காயிலே அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எச்சல் உண்டாகி அவன் முகநாளில் வேறுபட்டது அப்பொழுது காயினை நோக்கி உனக்கு ஏன் எச்சல் உண்டாகிட்டு ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் வேலையோ நீ நன்மை செய்ய பாவம் வாசங்களையும் அவன் ஆசை இல்லை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொண்டு வானுக்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு பேர் ஆராதனை செய்ய தேவ சபத்து வந்தார்கள் வலிவிட கட்டத்திற்கு பலி செலுத்தினார்கள் ஒருவர் ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து பலி செலுத்தினான் ஒருவர் காய்கறிகளை கொண்டு வந்து பலி செலுத்தினார் அவனுக்குள்ள எண்ணங்கள் என்ன என்றால் அவனுக்கு அவனுடைய அறிவை பயன்படுத்தி நான் விவசாயம் பண்ணுகிறேன் காய்கறிகளை வகிக்கிறேன் அவன் ஆடு மேய்க்கிறான் ஆட்டை கொண்டு வலி செலுத்துகிறான் என்று சொன்னார் ஆனால் தேவனுடைய பிரமாணம் என்ன ரத்தம் சிந்தி பலி செலுத்த வேண்டும் என்பது அப்படித்தான் பலி செலுத்த வேண்டுமே வெளியற்கு காரணங்கள் ஒருவர் கேட்டார் சொன்னார் நீங்கள் மூழ்கிதான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு கெடுக்கணும்னு சொல்கிறீங்களே அதாவது அமெரிக்காவில் போனாலும் இங்கே குளிர் பச்சை தண்ணியை தொட முடியாது அப்படி இருக்குது இருக்குது கில்சேரியாவில் போனார் அந்த மாதிரி இருக்கிறது அங்கெல்லாம் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் எங்கள் கால்களில் தான் தெரிவித்து கொடுக்கணுங்கிறீர்கள் நீங்கள் ஒரு சில நூறு முந்நூறு பேரோ நானூறு பேரோ இருக்கிறீங்க ஆயிரக்கணக்கில் கூடுகிற சபைகள் இருக்கிறதே அவங்க எப்படி காலை கெடுவாங்க ஏன் குளிர் பிரதேசமா இருந்தாலும் ஹீட்டாக்கி கொடுக்க முடியாதா கற்றுடைய வேதத்தில் எழுதி செய்ய வேண்டும் கற்றுடைய பிரமாணம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்கிறவர்கள் தான் அங்கே போவார்கள் மற்றபடி அதாவது அங்கே போய் விளக்கம் கொடுக்கவோ நியாயம் பேசவோ முடியாது என்பதை நாம் நன்கு தெரிந்திருக்கிறோம் இல்லையலோயா ஆனால் அருமையான தேவைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் ஆவையலை போன்ற பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அல்லையலோயா நம்முடைய பல்களை கற்று அங்கீகரிக்கிறார் சிறிய ஆராதனைகள் எடுத்தாலும் நேற்று அஞ்சாறு பேர் தான் இருந்தோம் அவ்வளோ பாஸ்டிங் ப்ரைனில் தேவனை துதிக்க ஆரம்பித்தவுடனே தேவனுடைய அக்கினி வந்து இறங்கினது தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது பாடல் மூணு பாடல் தான் பாடின பாடல்களையும் பரிசுத்தாவியானவர் அனல் கொண்டு எழுப்பினார் நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய ஆராதனைகளை தேவன் அங்கீகரிக்கிறபடினால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக ஹலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினா தேவனின் அசைவில்லாத ராட்சியத்தை அதாவது சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறத நாம் தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய வேண்டும் என்னுடைய ஆராதனை அப்படி இருக்க வேண்டும் ஆலைத்து வருவது எதற்காக இயேசுவை பார்ப்பதற்காக அலையலு அவருடைய மகிமையை மகத்துவத்தை அவருடைய பிரசனத்தை உணர்வதற்காக ஆலயத்து வருகிற புரிய கண்டு அப்படி கண்டால் இவர்களுக்கு எப்படி இருக்கும் கலிகூறுதல் ஆலயத்தில் இருந்தால் தூங்கிவிட மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில் தேவத பார்த்து கொண்டிருக்கிறவர்களை தூங்க முடியுமா தூங்கவே இல்லை நான் நீண்ட நேரம் ஜபம் பண்ணினேன் அந்த பிரசனத்தோடு படுத்தேன் இரவு முழு அந்த பிரசனத்துக்குள்ளே தான் இருந்தேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அது எனக்கு ஒரு இல்லை காலில் இளம்பனு எனக்குரிய கலைகூர்தலாக இருந்தது இரவு முழுவதும் பரலோக பாசைகளை பேசிக்கொண்டே இருந்தோம் இரவு முழுவதும் பரலோகத்துக்கு சென்ற பிரசுத்தவான்களோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தோம் அந்த பிரசனத்துக்குள்ளாக மூழ்கி இருந்தோம் என்கிற அந்த மகிழ்ச்சி நம்மை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது இரவிலே கட்டதரசர்கள் எதனால வருகிறது தெரியுமா உங்களுக்கு நாம் எதை சிந்திக்கிறோமோ எதை பார்க்கிறோமோ எதை யோசிக்கிறோமோ எங்கே பழகிறோமோ எதை மனதில் வைத்திருக்கிறோமோ தூங்கும்போது அது தரிசனமாக வந்துவிடும் அது ரீல் மாதிரி ஓடும் இந்த மனது வந்து அதாவது கேமரா மாதிரி ஒன்றை பார்த்துட்டால் உடனே கிளிக் ஆகிவிடும் உடனே அது இங்கே உள்ள பதிவாகி விடும் பதிவாகி விடும் பதிவாகிவிடும் பதிவாகி விடும் நம்ம கண்ணை மடினுடனேஸ்ல அது ஓட ஆரம்பிக்கும் அதுதான் சொப்பனம் தேவனுக்கு மைமை ஆனபடினால அருமையான கத்துடை பிள்ளைகளை நமக்கு பயபக்தி மிகவும் தேவை அலையலு அலையிலுயா அந்த ஈசாக்கிடத்தில்தான் கருத்தர் சொன்னார் என்னுடைய தகப்பனாகி ஆபர்காம் என்னுடைய நியமங்கள் என்னுடைய கட்டளை என்னுடைய பிரமாணங்கள் யாவற்றையும் கை கொண்ட முடியினார் உனக்குள்ளிப்பேன் தகப்பனுக்கு சொல்லி இருக்கிறேன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றி நான் சொன்னதை மீறாது சொன்ன வார்த்தையை மீறாது சொன்னதை செய் இங்கே விதை விதை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஹலையா அங்கேயே அவர் விதை விதைத்தார் மேனி நூறு மேரி பெற்றவர்கள் எந்த விவசாயம் இருக்க மாட்டார்கள் இப்போ பத்து மேரி கூட பெற்று கஷ்டம் அப்படிப்பட்டவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களை சிறப்பிப்பார்கள் எல்லாரும் ஈஸாக்கு நூறு மேரி பற்ற தேவனாக நமக்கு வாக்குறுலத்தில் உங்களை சேர்த்து சேர்க்கிற வரவே நீங்களோ என்னுடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை எனக்காக தியாகம் பண்ணுங்கள் இந்த பற்றி பிடிக்காதீர்கள் இது உங்களை விட்டு போய்விடுவா நீங்கள் இதை விட்டு போய்விடுவீர்கள் இது உங்களுக்குரியது அல்ல என்று எதைய வாக்கு சொல்லுகிறது ஹலேயா தாவித ராஜாவுக்கு அப்படிப்பட்ட கவலை வந்தது தேவனுடைய பெட்டி தேவனுடைய உடன்படிக்கே பெட்டி கூடாரத்தில் இருக்கும்போது நான் ஒரு கேது மரத்தினால் மச்சுப்பாவப்பட்ட வீட்டில் எப்படி தங்குவேன் என்று தேவனுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று விரும்பினார் கருத்தர் சொன்னார் உன்னுடைய இனத்தை நான் அங்கீகரிக்கிறேன் உனக்கு நான் வீடு கட்டுகிறேன் இல்லையிலோயா இல்லையே இல்லையா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கட்டும் அல்லையே லோயா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கட்டும் அந்த பிறகார நாம் இருக்கும்போது நமக்கு கருத்தர் பர்லகத்தில் மேன்மையான இடத்தை அருள்வதற்கு சுத்தம் கொண்டிருக்கிறார் இதற்காக தேவனுக்கு நன்றி சத்தியத்தை கை நாம் அறிந்து அறிந்து கொண்ட சத்தியத்தை ஒருபோதும் விட்டுவிடாதபடி அவைகளை கடைவிடுவோம் அவர்களுக்கு அந்த வாசல் திறக்கப்படும் தேவனை ஆராதிக்க பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதி ஆராதிப்போம் காயினுக்கு இந்த பக்தி இல்லாமல் போயிட்டபடினால் அவனுடைய அங்கீகரிக்கவில்லை அவனுடைய மகனாடி வேறுபட்டது தீமைக்குள்ளானான் என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்ன மல்கியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் வாங்க சூரியம் உள்ளதாக விளங்க வேண்டும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் சுத்தமான காணிக்கையும் தூபமும் எடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டு ஒருவரும் இருக்கிறார் எதுவரைக்கும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி திசை வரைக்கும் ஜாதி கிராமத்தில் தேவன நாம மகத்துவம் உள்ளதாக விளங்க வேண்டும் சுத்தமான காணிக்கை சுத்தமான தூபம் சுத்தமான பலி செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கின்றார் ஹெலியா உங்களையும் என்னையும் கத்தர அதற்காகத்தான் அவர் அழைத்திருக்கிறார் ஹெலி லுய்யா நம்மை தூப கலசங்களாக தேவனுக்கு மய்மை செலுத்தக்கூடிய கிருபா பாத்திரங்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிற அப்படின்னால் ஏறக்கிற தூபமும் பலியும் எப்படி இருக்க வேண்டுமா சுத்தமா இருக்கணும் இல்லையா இல்லையா அதுதான் தேவனுக்கு செய்ய வேண்டிய உயர்ந்த ஆராதனை என்று அப்போசலாய் பரிசுத்த போல் ரோமருக்கு நிறுவனம் எழுதும் போது பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தில் அவர் இப்படி சொல்லுகிறதே நாம் காணுகின்ற அப்படி இருக்க சகோதரரே இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தோட சரீரங்களை பரிசுத்தோ தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை புத்தரா வேதம்ளவுன்ாய் பேசும்புனுக்கு ஒரு காத்துவிட்டால் எங்க தெரியும் வெளிய தோற்றத்தில் தெரியும் பொழுத்துட்டு கலர் மாறிட்டு என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளே தேவ பக்தி ஒன்றாகிவிட்டு என்று சொன்னால் ஒரு மனிதனுக்குள்ளேனுக்கு தோற்றத்திலேயும் அது தெரியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்னது என்று இவர்களிலிருந்து மருணமாகும் மன புதிதாக பிரபஞ்சத்திற்கு தரிக்க மாட்டார்கள் நாங்கள் மரிசு சென்றிருந்த போது அங்க எங்களை பொருளாதார மந்திரியினுடைய வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள் சின்ன எழுபத்தி ஆறுல அழைத்திருந்தார்கள் அங்கே சென்றிருந்தோம் அங்கே அவருடைய மனைவி ஒரு பெரிய நோயில் அவர்கள் நோயில் அவர்கள் இந்துவா இருந்தவர்கள் பேர் ரங்கநாயகி அம்மா பேர் அப்போ அவர்கள் பெரிய ஒரு நோயிலாகப்பட்டிருந்தார்கள் ஒரு ஜபத்திற்கு போய் இயேசு அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியினால சோமாயிச்சு நல்ல பரிபூர்ண விடுதலை பெற்றுவிட்டார்கள் இப்போ அவருடைய வீட்டிற்கு நாம் சென்ற போது அவர்களுக்கு ஆச்சரியம் நீங்கள் இந்தியா தேசத்திலிருந்து இந்த சும்மா வயதில் நாடுகள் வந்து வந்திருக்கிறீர்களே நீங்கள் நாளைக்கு போகிறோம் என்று சொல்லுகின்றீர்கள் நீங்கள் அடுத்து வருகிறது வரைக்கும் அதாவது நான் நினைத்து கொண்டே இருப்பதற்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போங்க என்று சொன்னா பாஸ்ட் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள் ராஜாவுக்கு மனைவியாக வேண்டும் என்றால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இஷ்டராஜாத்தினுடைய வாழ்க்கை வரலாறை போதித்தார் புதிய பாட்டிலிருந்து அநேக வசனங்களை எடுத்து உழைத்தார்கள் மனவாட்டி ஆகிறவர்கள் மறுரூபமாக்கப்படக்கூடியவர்கள் இந்த சரீரத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டவர்களுடைய சரீரம்தான் மறு ரூபமாகும் மற்றபடி மறுரூபமாகாது அது இங்கேதான் கிடைக்கும் சத்தம் கேட்டாலும் அது போகாது அடிக்கடி சொல்லுவேன் இல்லவா ஒரு துருபிடித்த ஆணில காதத்தை கொண்டு ஒட்டி வைத்தால் அது ஒட்டாது ஒட்டிட்டு ஒட்டிட்டு எடுக்க வேண்டிதான் ஆனால் நல்ல புது ஆணி துரு இல்லாத ஒரு ஆணியை வைத்து கொண்டு மேலே இருந்து காதத்தை இப்படி கொண்டு வந்தால் சில ரெண்டு அடி மூன்று ஓடி போய் ஒட்டிக்கொள்ளுது இந்த இந்த தான் அவசியும் தீட்டுப்படுத்தக்கூடாது இது தேவனுக்கு சொந்தமானது ஆலோசனை கொடுக்கப்பட்டது அவர்கள் என்னசு ஆரிகள் பாருங்க அதாவது உங்கள் வீட்டில் கிறிஸ்துகள் வந்த மந்திரிமார் வீடு இல்லவா கிறிஸ்துகள் வந்தால் அன்றைக்குத்தான் உயர்ந்த ரக சாரியை கட்டி கொண்டு வருவார்கள் அன்றைக்குத்தான் இருக்கிற எல்லா அலங்கரிப்பையும் பண்ணிக்கொண்டு வந்து காட்சி பொருளாக இருப்பார்களாம் அதே எங்களோட பழக்கம் அப்படியே அவர்கள் இந்த கரண்டைக்கு வேலை தோல்பட்ட வரைக்கும் இந்த பா காப்பு போட்டிருந்த அப்படியே கழுத்து தாங்க முடியாம குறிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க உட நாம் இந்த தேவன் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கின்றார் வரப்போகின்றார் அவரோடு உட்கார் வைக்க தகுதியுள்ளவர்கள் அழைத்து செல்ல வரப்போகின்றார் என்று அவர்களுக்கு போதை தோணேன் இப்படியே இந்த புட்டுக்கொழலில் புட்டை தள்ளி விடுற மாதிரி இப்படி அப்படி இப்படி மேலே கொண்டு கையை வைத்து அப்படியே தள்ளி விட்டு வெயிட் பண்ணுங்க உங்கள் கணவங்கிட்ட கேட்டுக்கிட்டு அவருடைய சம்மதத்தோடு செய்ங்க நீங்க எப்படி சொன்னாங்க போன பிறகு அப்புறம் உங்களுக்குள்ள மனசாமை ஏற்படும் அது அப்படினாலும் உங்களுடைய வாஞ்சீங்களை அப்படி செய்கிறீர்கள் அப்படி கணவன் பக்கத்தில் இருந்தார் அவர்களதுல கேட்டார்கள் கேட்ட போது ஒரு சார் வேதத்தில் அப்படி எழுதியிருக்கிறதா ஆமாம் எழுதியிருக்கதானு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க உலக ஏன் சொல்லித்தரல சொல்லித்தரல ஏனோ தெரியாது மந்திரி வீடு என்று விட்டு இருக்கலாம் மந்திரி மாதிரி சொல்லுவது என்று சொல்லாமல் மந்திரியா இருந்தாலும் கவர்னரா இருந்தாலும் எல்லாரும் மனிதர்களே அவனுடைய பார்வையில எல்லாரும் மனிதர்களே ஆனப்படினால் அப்படியே அவருக்கு போதனை கொடுத்துக்கொண்டு அவர் சொன்னார் அப்படினால் காத்தி விடு பெரிய அவளை விரித்தாரு கட்டி ஒரு பெரிய மூட்டையா கட்டி அவருக்கு முன்னால் அந்த அம்மா வைத்து விட்டார் இல்லை இலவியா ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது வீட்டிற்கு செல்ல வேண்டும் அந்த வீட்டுக்கு செல்லுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சுத்தமான தூபம் செலுத்தி வந்தது நம்மள்தான் தூப கலசம் நம்மளிருந்து அந்த தூபம் வருகின்றது அது சுத்தமான தூபமாக இருக்க வேண்டும் நாம் போடுகிற காணிக்கை தேவனுக்கு போடுகிறத கத்திர அங்கீகரிக்க அந்த காணிக்கை சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை பற்றி தான் ரோமருக்கு நிறுவ எழுதினார் சகோதரே பிரபஞ்சத்து வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் என்னது என்று பகிர்ந்தறியதாக மனம் புதிதாகிறதுனால் எப்படி செய்கிறதுனால் மனம் புதிதாகிறது மறுரூபாகுங்கள் என்று சொன்னார் வருகின்றது ஒரு குறிப்பிடுத்து கொடுமையா என்று திருப்பி வாங்கிதான் நான் வருகிறது நாலு வாரத்துக்கு முன்னாலே அப்படி கொடுத்த போது வாங்கி கசங்கி கிளம்பார் அப்ப எனக்கு ரொம்ப கலக்கமா இருந்தது என்ன அந்த குறிப்பில் பேச வேண்டாம் நான் பேசுகிறேன் என்று சொன்னான் இல்லையில நான் பேசுகிறேன் அந்த குறிப்பில் இருக்கிறது அல்ல நான் பேசுகிற வார்த்தையை சொல்லு இப்படி நான் ஒரு குறிப்பு வைத்திருக்கிறேன் அப்ப நான் வருகிற வார்த்தை வேற வார்த்தை தான் வருது பிள்ளைகளே நாளை கட்டிட வார்த்தை பிரபஞ்சத்திற்கு என்ன என்று பகுத்தறிய வேண்டுமா தேவனுடைய பிரியம் என்ன அவர் என்ன விரும்புகின்ற அதை பகுத்தறியதாக மனம் புதிதாக வேண்டும் மனம் புதிதாக புதிதாக மறு ஏற்படும் எனக்கு மகிமை தூங்கவில்லையே பேசிக்கொண்டே என்னுடைய விடியின் போது அலாரம் அடித்தது நாளை நாள் ஐம்பதுக்கு பத்து எழுந்தேன் அதோடு இங்கே வந்தேன் தேவனுக்கு மயம விடாததாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனுக்கு என்ன என்கிறது நாம் பகைத்தறிந்து நம்முடைய மனதை புதிதாக்குவோம் இளைய இல்லையா மனம் புதிதாக புதிதாக நம்ம மறுபடி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் இல்லையில இளையில தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அப்படி அல்லாமல் செய்யப்படுகின்ற ஆராதனை தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை வீணா செய்கின்ற ஆராதனை கத்தனுடைய சமூகத்தில் தேவன் அருள் இருக்கிற தம்முடையவர்களுக்கு இருக்கிற வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடக்கூடிய சூழலை வந்துவிடும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் சில பெரியவர்கள் சொல்வார்கள் நான் முன்னையே சொன்னேன் இல்லவா கேட்டீர்களா முன்னையை சொன்னேன் அல்லவா இப்படி நடக்கும் இப்படி செய்யாதீர்கள் இப்படி போகாதீர்கள் இந்த இடத்துக்கு போகாதீர்கள் பழகாதீர்கள் சொன்னேன் அல்லவா வந்து விட்டது பாருங்க அதே மாதிரி இந்த வார்த்தைகளும் இருக்கிறது அலையலுனால் அருமையான கச்சிட பிள்ளைகளை நமக்காக ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கின்றார் அலையலுயா வருவேன் வீட்டு வேலை முடிந்தோன்னு வருவார் வருவார் அந்த வீட்டிற்கு அதாவது ரட்சிப்பைத்தான் அதற்கு அரணாக கொடுத்திருக்கிறார் அதுக்குரிய ஆத்மாக்களை நிறைவேறினவுடனே இயேசு வந்து விடுவார் பரலோகம் பூரணமாகிவிடும் இல்லையே இல்லையா தேவன் அந்த வீட்டுக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறபடினால் நாம் ஏறெடுக்கிற இந்த ஆராதனை தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை ஆண்டவர் நம்மை நம்முடைய வீட்டிற்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சில தோகமாக மற்ற ஒரு சுசேஷம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கின்ற அப்படி அல்லாத ஆராதனை வீணானவைகள் அதனால் இல்லை என்று வேதம் சொல்லது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னால் அவர்கள் உபதேசங்களாக போதித்து நன்றாய் சொல்லி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்ய வில்லைவர் நமக்கு கற்பனைகளை நாம் கை அவருக்கு உகந்த ஆராதனை நாம் செய்கின்றோம் நாம் தொடர்ந்து பயத்தோடும் பக்தியோடும் தேவசு வரும்போது ஒவ்வொருவரும் தேவ பயத்தோடும் பக்தியோடும் நாம் காணப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியே நாம் வளர்ப்போமாக இல்லையா இல்லையா நம்முடைய பிள்ளைகளையும் பயத்தோடும் பக்தியோடும் வளர்த்து வருங்காலத்திலே அவர்களை கத்திரிக்காய் சுடர்களாய் பிரகாஷ் செய்ய ராபிரகாமுக்கு தேவர் சொன்ன வார்த்தை தன்னுடைய மகனாகி ஈஸ்லாக்கு சொன்னது போல நமக்கு பிராமச பண்ணி இருக்கிற பிள்ளைகளுக்குங்கிறது பின் சந்ததிகளுக்கும் கொடுக்க சொல்ல நாம் அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிற அப்படின்னால பெரும்பாலும் அந்த ஸ்டேஜில வந்து கொண்டிருக்கிறதை நான் உணர்ந்து தேவனுக்குள்ள சந்தோஷப்படுகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக விவசாயி விவசாயம் பண்ணுகிறான் என்றால் காலி தோறும் போய் இந்த வயலை பார்ப்பான் இது நல்ல கொடுக்குழுந்து நல்ல மேனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதை காணும்போது உள்ள மகிழ்ச்சி அடை அதே நம்ம தேவனுடைய மந்தை தேவனுடைய தோட்டம் செழிப்பாக இருக்கிறது காணும்போது அதில் வேலைக்காரர்களாயிருக்கிற எங்களுக்கும் சந்தோஷம் தேவனுடைய புருஷ்ப நாமத்திற்கும் அறிவு உண்டாவதாக அதிக நம்முடைய பிரயாசத்தில் அதிக பலன் உண்டாக் கொண்டு இருக்கிறது நினைக்கும்போது மகிழ்ச்சி உண்டாகும் தாக அருமையான சொல்லுகிறேன் கட்டி கொண்டு வீட்டுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருப்பமாக இருக்கும் வாழ்க்கையை தியாகம் பண்ணுவோம் கர்த்தருக்காக தியாகம் பண்ணுவோம் கர்த்தருக்காக கத்தோடைய காரியங்களுக்காக கவலைப்படுவோம் அதற்காக நாம் பிரயாசப்படுவோம் கர்த்தர் நமக்கு அந்த ஆசிர்வாத்த கொடுப்பார் தேவன் அந்த வீட்டை நமக்கு சொந்தமாக தருவார் நாம் அதற்குள்ள பிரவேசிப்போம் கற்பனைகளை கை வருகிற தேவனுடைய வார்த்தைபடி செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கி வாங்குகிறேன் அவர்களுக்காக வாசல் திறக்கப்படுகிற சத்தியத்தை கை வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ள பிரவேசிக்க வாசல்களை திறந்து விடுங்கிறேன் என்னுடைய மகன் என்னுடைய மகள் வருகிறாள் என்று சத்தம் உண்டாகும் இங்கே பரிசுத்தவான ஒரு பரிசுத்தவாட்டி ஜீவனை விட்டவுடனே பர்வதத்தில் அந்த சத்தம் உண்டாகும் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இளையலுவையா இளையலுவையா நம்முடைய ஆராதனை பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கட்டும் நம்ம அசைவில்லா அசைவில்லாத அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு செல்ல போகின்றோம் ஆனால் இங்கேயே அது எதிர்நோக்கி ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பயமும் பக்தியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு மாறுபட்ட அதாவது சுய விருப்பங்களை நாம் கலைந்து விட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிற அப்படினால் ஆண்டவரை நான் இல்லையா பலசலத்தின் ஒருவனுடைய தேவன் அந்த மகனை ஆசிர்வதித்தார் என்று திருவாக்கு சொல்லுகிற அப்படின்னால ஆண்டவரை சோத்திரிக்கிறேன் செல்ல தேவனுடைய விருப்பம் என்ன என்றால் சுத்தமான துபமும் காணிக்கையும் பலியும் செலுத்தப்படுவோம் அது அப்படினால சபை புதியரசிலே உலகம் முழுவதும் எழும்போம் என்று நான் சுபாசிக்கிறோம் கத்திரதை செய்து நிறைவேற்றி முடிப்பார் அதாவது இங்கே புதியரச உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரே சரீரமாய் ஒரே ஐக்கியமாய் கூட்டி சேர்ந்து ஒரே சரீரம் கத்திர வருகைக்கு ஆயத்தப்படும் உத்தமையோ பிராவோ ஒரே ஒரு ராஜகுமாரிகள் அறுபது பேர் மர்மனையாட்டிகள் மனம் திரும்பி குணப்பட்டவர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறது இல்லையா இல்லையா அதோடு தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் சேர்ந்து கொள்வார்கள் நாமும் அவர்களோடு சேர்ந்து கொள்வோம் எல்லாரும் ஒரே நிலையில அந்த பரிசுத்த கூட்டமாக அது இருக்கும் கத்துடைய வருகையிலே அந்த நிலைக்குத்தான் இப்பொழுது இந்த வேலை நடக்கிறது நான் நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது தேவன் ஏதோ ஒன்று சீக்கிரம் செய்ய போகிறார் அடுத்து ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று மட்டும் நான் உணர்கிறேன் அதற்காக அந்தவருக்கு நன்றி அலையிலா அவர் அடிக்கடி பேசி சொல்கிற காரியத்தை கேட்கிறோம் ஆனால் சூழலை வரும்போது சிலவற்றை மறந்து விடுகின்றோம் நேற்று நான் முழுமையாக அதை அறிந்து கொண்டேன் அறுபடியால் கற்ற இந்த வார்த்தை என்று உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை அது கர்த்தர் கட்டி உண்டாக்கிய அந்த வீட்டிற்கு செல்வதற்கு நாம் அனைவரும் ஆயத்தப்படுவோமா ஆயத்தப்படுவோமா கர்த்த மழைக்கு அம்மை பார்த்தோம் கர்த்துடைய வார்த்தை சொல்லும் என்னுடைய பிள்ளைவர்களை கட்டி முடித்து வந்து நம்மை அவரோட கூட சேர்த்து நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கும்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 ஆசாரி பள்ளம் போஸ் நாகர்கோவில் ஆறு கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்